சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா இஷ்டே தவத்தயோக்கம் யாதி யாக்கீத்தோன் திவ்யாஜிதா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரிடத்தில் வைதிக புண்ணிய கர்மங்களை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலனை வர்ணிக்கிறார் வைராக்கியம் ஏற்படுறதுக்காக வேண்டி வைராக்கியம்னா இந்த விஷய சுக்கத்தில் இச்சை புலநின்பங்களில் நாட்டம் நீங்குவதற்காக அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து புலநின்ப நாட்டத்திலிருந்து விடுபட வேண்டும் புலநின்ப நாட்டத்தை விடுவதற்குப் பெயர்தான் பக்குவத்தோடு தெளிந்த அறிவோடு விடுவதற்குப் பெயர்தான் வைராக்கியம் என்று பெயர் அதை விடுவதற்குத்தான் வைராக்கியம் என்று பெயர் யாஜ்னிகா இக தேவதா யஜை இஷ்டுவா ஸ்வர்கலோகம் ஸ்வர்லோக்கம் யாதி யாஜ்ஞன்னா யாகங்களை செய்கின்றவன் க இகன இந்த மனித வாழ்க்கையில் இந்த உடல் வாழ்க்கையில் தேவதா தேவதாகனா தேவதைகளை குறித்து ஆக்காராந்த ஸ்திரீலிங்கம் தித்தியா விபக்தி பகுவச்சனம் தேவதா தேவதே தேவதா தேவதா தேவதே தேவதா அந்த தேவதாம் தேவதே தேவதாங்கிற அந்த தித்தியாபக்தி பகுவச்சனத்தை எடுத்துக்கணும் தேவதைகளை யஜ் இஷ்டுவா வேள்விகளால் பூஜை பண்ணி வழிபட்டு ஸ்வர்கோகம் யாதி ஸ்வர்கலோகத்தை அடைகிறான் யஜ்யத்தினால் அப்புறம் அங்கே என்ன ஆகிறது தத்ரை தத்ரைன்னா அந்த ஸ்வர்கலோகத்தில் நிஜார்ஜிதான் திவ்யானு போகான்னு தேவவத்து புஞ்சித தேவர்களைப் போல அங்கே போகங்களை அனுபவிக்கிறான் புலநின்பங்களை அர்த்தம் எப்போ தெய்வீகமான புலனின் இன்பங்களை அதில் குவாலிட்டேட்டிவ்லி குவான்டிடேட்டிவ்லி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா தரமான நீண்ட நேரம் அனுபவித்தாலும் புலன்களுக்கு துன்பம் வர்றதில்லை நோய் வர்றதில்லை நிஜார்ஜிதான் நிஜார்ஜித்தான்னால் தான் பண்ண கர்மத்தினால புண்ணிய கர்மங்களால் சம்பாதித்தனு அர்த்தம் புண்ணிய கர்மங்களால் சம்பாதித்த சொர்க்கலோகத்தை அடைஞ்சு அங்கே தெய்வீகமான போகங்களை தேவர்களை போல அனுபவிக்கிறான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதற்கு பிறகு என்ன அடுத்த ஸ்லோகத்தில் படிக்கலாம் இஷ்டவேஹ தேவதா யஜை ஸ்வர்லோகம் யாதி யாஜிகா புஞ்சித தேவவதற்ற போகான் திவ்யான் நிஜார்ஜிதான்